சாலையில் உள்ளவர்களுக்கு இட்ட ஒழுக்க கட்டளை ஒன்பது மூன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு இந்த எனக்கு மிகவும் சலிப்புண்டாகிறது அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபதிரவம் பண்ணும் அதலால் இருக்கின்றவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்துக்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் என்மேர் பழியில்லை, சொல்லிவிட்டேன் பின்பு வந்ததை பட வேண்டும் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் பிரஜோற்பத்தி வருடம் மாசி மாதம் இருபத்தி நாள் சாலையில் உள்ளவர்களுக்கு இட்ட ஒழுக்க கட்டளை முற்றிற்று